மேவ மாதமே ேவச்ச சாா லமே மேவிரவிணம் மேவே நமோ விதிய சம்பிரதாயோ வம்ச ஷிபோ மஹ் நமோ குருபோலவரான प्रत्यगर्थो ओम பிரோமவஸ் ஓனந்திருஷ்ணய க்ளிஷ்டிணே நமோ வேதாந்தியுரவே கிருஷ்ணாயலோம் வேதாஜா வந்தே முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே சஹசிரநாம்நாம் ஸ்தவனம் பிரசம் நிருச்சியதே ஜென்மஜராதிஷாந்தியை சஹசிரநாமத்துக்கு தொடக்கத்துக்கு சஹசிரநாமத்தை தொடங்கிறதுக்கு முன்னால் ஆதிசங்கரர் சில விஷயங்களில் தெளிவு வேணுங்கிறதுக்காக முகவரியாக சில விஷயங்களை உபதேசம் பண்ணுகிறார் ஆதித்யன் அப்படிங்கிற சப்தத்துக்கு சூரியன் அப்படிங்கிற அர்த்தம் இருந்தாலும் சூரியன் பிரம்மனுக்கு பரம்பொருளுக்கு அந் அந்நியமாக இல்லாததுனால சூரியனை குறிக்கிற அந்த சப்தமாக இருந்தாலும் அது விஷ்ணுவை குறிக்கும் விஷ்ணுனா இந்த இடத்துல பிரம்மன் அந்த பிரம்மனைத்தான் குறிக்கும் ஆகையினால் பிரசித்தார்த்த கிரகணேபி தத் ஸ்துதித்வம் பிரசித்தமான அர்த்தத்தை எடுத்துண்டாலும் கூட அவரை ஸ்துதி பண்ணுறதாகத்தான் ஆகும் பிரம்மஸ்துதி தான் ஆக யார் எந்த நாமாவை சொன்னாலும் எந்த நாமாவும் அந்த பிரம்மனுக்கு அபேதமாக இருக்கிறதுனால அந்த நாமங்கள்லாம் பிரம்மனைத்தான் குறிக்கும் ஆகவே பிரபஞ்சத்தில் இருக்கிற சமஸ்த நாமங்களும் இதைபடி பார்த்தா எந்த எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி முகமது அப்துல் சமது அப்படிலாம் சொன்னால் கூட அந்த நாமமும் நம்ம சித்தாந்தப்படி பிரம்மத்தைத்தான் குறிக்கும் எந்த கிறிஸ்தவ மதத்து பேராக இருந்தாலும் சரி இஸ்லாம் மதத்து பேராக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது வெளிநாட்டிலாம் ரைட்டுங்கிறான் எயிட்டின்கிறான் அப்படிலாம் பேர் வச்சுருக்கலாம் இருக்கான் அதனால் அப்படிப்பட்டவனு அந்த இதுவும் அந்த நாமமும் யாருமே ஈஸ்வரனுக்கு அபிண்ணமாக இல்லவே இல்லை அது எந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சமஸ்த பதார்த்தங்களும் சமஸ்த பதார்த்தங்களும் சமஸ்த பதங்களும் பிரம்மத்துக்கு அந்நியமாக கிடையாது பிரபஞ்ச பதப்பிரபஞ்ச ஓங்காரம்னு சொல்லுவோம் பதார்த்த பிரபஞ்ச அதிஷானம் பிரம்மன்னு சொல்லுவோம் ஆஹ பொருள்களெல்லாம் பரம்பொருளின் வெளிப்பாடே அந்த பொருள்களுக்கான பெயர்களும் பரம்பொருளின் பெயர்களே அப்படிங்கிறது தான் விஷயம் ஆஹ அந்த நாமசகசிரே ஆதித்தரே பிரசாநிதி அப்பா தூதி தேதாத் தசைவ ஸ்துதி இது பிரசித்தார்த்த கிரகணே அப்படி தத் ஸ்துதித்துவம் பிரசித்தமான ஆதித்ய சப்தத்தை எடுத்துண்டாக்கூட ஆதித்யங்கிறது விஷ்ணுவைத்தான் குறிக்கிறது ஆஹ் யாரோட எந்த நாமங்களும் சரி சமஸ்தாமங்களும் பிரம்மநாமந்தான் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார் இங்கே அப்போ இதிலேருந்து அதான் நம்ம புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சமே ஜகத்தே பிரம்மந்தான்னா பிரம்மந்தான் ஜெகத் ரூபமாக காணப்படுகிறது கயிறு தான் பாம்பாக காணப்படுகிறது அது மாதிரி பிரம்மந்தான் ஜெகத்தாக காணப்படுகிறது அப்படிங்கிற போது ஜகத்தில் இருக்கிற எந்த மதமாவது எந்த பதார்த்தமாவது பிரம்மனுக்கு அந்நியமாக முடியுமா எல்லா ஸ்பீஷீஸும் பிரம்மன்தான் நல்லவனும் பிரம்மன்தான் கெட்டவனும் பிரம்மன்தான் நல்லவன்கிற பதமும் பிரம்மனைத்தான் சொல்கிறது கெட்டவன்கிற பதமும் பிரம்மனைத்தான் சொல்கிற இப்படி அத்வைதத்தை நன்றாகவே அங்கங்கே தெளிவாக சொல்கிறார் ஆச்சாரியர் இப்போ கடைசியாக பார்த்துட்டோம் விஷ்ணு புராணத்திலேருந்து கொட்டேஷன் அதாவது ஒளிபொருந்திய கோலகங்கள் இந்த அண்டங்கள் காடுகள் மலைகள் திசைகள் நதிகள் கடல்கள் எல்லாம் விஷ்ணுமயம் அப்படின்னு விஷ்ணு புராணத்திலேருந்து கோட் பண்ண வரைக்கும் படித்தோம் காலையில் முதல் வகுப்பில் விஷ்ணு புராணம் விஷ்ணு புராணம் கோட் பண்ணுறது அப்படிங்கிறத காலையில் கடைசி வகுப்பில் படித்தோம் சரி இனி பாஷ்யம் சங்கராச்சாரியா படிக்கோம் ஆதிநம் விஷ்ணு இரிய அதுவா ஜாத்திய தவர்ஜுன விஷயம் கிருத்னீ ப்ரமேதம் விஷ்வம் வரிஷம் புருஷஜம் விஷம்ச் ஆதித் நான் இதை பார்க்காமே ஏதோ ஜாபத்தில் சொன்னேன் ஆனால் அது வருகிறது ஆதித்தனம் விஷ்ணு இரவா பகுநைத்தன்தவன விஷ்டபியாஹம் இதம் கித்சம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத்து அப்படின்னு பகவத்கீதையில் சமஸ்திரபஞ்சமும் அதிகமாக நான் என்னத்துக்கு சொல்லணும் இந்த பிரபஞ்சமே நான் தான் என்னோட விபூதியில் ஒரு கால் பகுதி ஏகாம்சேனஸ்திதோ ஜகத்து பாதோசிய விஸ்வாபூதானி த்ரிபாதம்தந்தம் திவி புருஷ யே வேதகம் சர்வம் அப்படிலாம் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதெல்லாம் கோட் பண்ணுற இப்பயந்தம் கீதா அதே மாதிரி முண்டக்கோபனிஷத்துல இருக்கிற கொட்டேஷன் ப்ரம்மேதம் விஷ்வீம் வரிஷம் இது வரிஷ்டம் விஷம் ப்ரம தூனிவர்ஸ் ப்ரம்மந்த புருஷ எ வேதம் விஷ்ம் புருஷய வேதம் விஷம் கர்மோரமே தோ வேதனா சோவித்திரி விக்கிரிஹ சோமிய அப்படியெல்லாம் மந்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கோட்பட்டி கோட் பண்ணி சொல்கிறார் அதெல்லாம் கோ மேற்கோள் காட்டி சொல்கிறார் இது ஸ்ருதிஷ என்று ஸ்ருதியிலும் சொல்லப்பட்டிருக்கு முதல்ல ஸ்மிருதி அப்புறம் ஸ்ருதி மேற்கோள்கள் அடுத்தது விஷ்ணுவாதிசப்தானாம் புனருக்தானபீ விருத்திபேதன அர்த்தே நௌனருமானருஷா நா கிகம் தெய்வத்தி பிருஷ்டேஹே ஏகதெவத்த விஷயத்வாத் சகசிரநாமத்தில் சில இடங்களில் சொன்ன நாமங்களே திரும்ப திரும்ப வந்திருந்தா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிற விஷ்ணுவாதி சப்தானாம் புனருக்தானாம் அப்படி ரெண்டு மூணு இடத்துல வந்திருக்கு அப்படின்னா விறத்திபேதேன அர்த்தபேதாத்துன பௌனருப்தியம் அது வேறு வேறு அர்த்தத்தை கொடுத்து வேறு வேறு விறத்தியை உண்டு பண்ணுறது விற்திபேதாத் விருத்திபேதேன அர்த்தபேதாத் விறத்திபேதம் ஏற்படுறது அதாவது அர்த்தம் வேறையாக இருக்கிறதுனால விறத்திபேதம் ஏற்படுறது அதனால் அது மறுபடியும் சொன்னதாக எடுத்துக்கக்கூடாது கூறியது கூறல் அப்படிங்கிற குற்றம் வந்ததுன்னு அங்கே சொல்லக்கூடாது அப்படிங்கிறார் அதே மாதிரி ஸ்ரீபதிஹி மாதவஹா ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான் ஸ்ரீபதிஹிங்கிற சப்தத்துக்கும் மாதவஹாங்கிற சப்தத்துக்கும் ஸ்ரீபதிஹி மகாலக்ஷ்மியோட கணவன் அப்புறம் மான்னா லக்ஷ்மி கணவன் ஆ ஸ்ரீபதிஹி மாதவாங்கிறது சப்தபேதம் இருக்குது அதான் சொல்கிறார் விற்தி ஏக்கத்து அப்பி ரெண்டுக்கும் விறத்தி ஒன்று அங்க அங்கே விற்பிபேதேன்னு அர்த்தபேதாத் விஷ்ணு சப்தத்துக்கு விஷ்ணு ஆதி சப்தானாம்கிறார் விஷ்ணு முதலான சப்தங்கள்லாம் விறத்திபேதாத்தினால் அர்த்தபேதம் இருந்தாலும் அதை அர்த்த ந பௌனருக்தியம் மறுபடியும் சொன்னதாக சொல்லப்படாது எல்லா நாமாக்களையுமே சொல்கிறார் ஓரொரு நாமாக்களுக்கும் ஒரு ஒரு விற்பி வரும் ஆனால் விறத்தி வந்தாலும் இப்போ கஜஹா அப்படின்னா விற் அஜகா கிரிஹி அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நாமாவிலையும் ஒரு விறத்திபேதம் ஏற்படுறது அர்த்தபேதமும் ஏற்படுறது ஆனால் கிமேக்கம் தெய்வத்தம் லோகே அப்படின்னு ஒரு தெய்வம் தான் சொல்லப்பட்டிருக்கு ஒரு தெய்வத்தை குறித்து தான் இத்தனை நாமாக்களும் இருக்குது அந்த அதே விஷயம்தான் வேறு கோணத்தில் சொல்கிறார் ஆ ஸ்ரீபதி மாதவா இத்ததீனம் ஏகத்து அப்படி விற்பிக்கே அப்படி ஒரே விறத்தி தான் வருது மகாலக்ஷ்மீன் கணவன் அப்படிங்கிற ஒரே விற்பி தான் வருது சப்தபேதாத் நௌனருக் ஆஹ்திபேதாத் அர்த்த விரத்திபேதேன அர்த்தபேதாத் நௌனருத்தியம் இங்கே விரத்தி ஏகத்துப்தபேதாத் நௌனருத்தியம் சப்தம் மாறி இருக்கே ஸ்ரீபதிங்கிறம் வேறு மாதவஹாங்கிற சப்தம் வேறு ஆனால் விறத்தி விற்த்தி ஏக்கம்தான் ஏக்க விறத்தியாக இருந்தாலும் சப்தத்தில் பேதம் இருக்கிறதுனால இப்போ புன மறுபடியும் சொன்னதுங்கிற தோஷம் இல்லை இதெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன் அதெல்லாம் சொல்கிறார் அப்புறம் அடுத்தது அர்த்த ஏக்கத்துவே அப்பி நான் பௌனருக்தியம் தோஷாய் மூணாவது ஒரே பொருளாக இருந்தால் கூட ஒரே பொருளாக இருந்தால் கூட இப்போ மறுபடியும் சொல்கிறதுங்கிறது தோஷம் கிடையாது ஏன்னா நாம் நாம் சஹசிரசிய கிமேக்கம் தெய்வத்தமிதி ப்ஷ்ட ஏகதெய்வதா விஷயத்துவா ஏகதெய்வத்த விஷயத்துவாத் கிமேக்கம் தெய்வத்தம் லோகே தெய்வத்தம் தேவதா நாஞ்ச அப்படிலாம் சொல்லியிருக்கிறதுனால ஒரு தெய்வத்தை குறித்து தான் இத்தனை நாமாக்களும் இருக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் சொன்னாலும் தோஷம் கிடையாது ஜபம் மாதிரி நம சிவாய நம சிவாயினு நூறு தரம் சொல்கிறேன் அதில் தோஷம் வராதான் நான் இதில் கூறியது கூறல் குற்றம் இல்லை இது ஜப விஷயம் அதனால் கூறியது கூறல்கிறது கிடையாது கூறியது கூறல் பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியது ஆஹா பகவன் நாமாதான் இது அதில் சில நாமாக்களுக்கு விசேஷமான பலன் லௌகிக்க லௌகிக்கமான என்ன தர்மசாஸ்திர திருஷ்டியில் கிடைக்கிறதுனால அந்த லௌகிகத்துக்கு வைதிகம் பலன் வைதிகம் வந்து அதிர்ஷ்டம் வைதிகத்தில் சொல்லியிருக்கிற அதிர்ஷ்ட விஷயங்கள்னால் லௌகிக பலன் லௌகிக வாழ்க்கைக்கு லௌகிக வாழ்க்கைன்னு தான் இந்த சரீரத்தில் இந்த உலகத்தில் பிரத்யக்ஷமான விஷயங்கள் அதுக்கு அனுகூலமாக இருக்கிறதா தான் நாம் இது பண்ணுறோம் ஆஹா அதிருஷ்டம் திருஷ்டம் ஆஹா திருஷ்டத்தில் நம்ம அதிர்ஷ்டத்தை யூஸ் பண்ணி திருஷ்டத்தை நன்றாக விருத்தி பண்ணிக்கிறது தான் வேலை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது பிரத்யக்ஷம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற விஷயமெல்லாம் அப்பிரத்தியம் அதிருஷ்டம் ஆனால் அதிர்ஷ்டத்தில் ஸ்ரத்தை வைக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறதுன்னா திருஷ்டபலன் கிடைக்கிறது அதிருஷ்டந்தான் திருஷ்டமாக மாறுறது ஆகவே நம்ம அதிர்ஷ்டத்தில் ஸ்ரத்த வச்சு திருஷ்டத்தை நல்லபடியாக உபயோகப்படுத்திக்கிறோம் இதுதான் முக்கிய விஷயம் ஆக கிமேக்கம் தெய்வத்தமிதி புருஷ்டேகே கேட்டிருக்கிறதுனால ஏக தெய்வத்தை விஷயத்துவாத்து பௌனருக்தியம் ந தோஷாய ஒரே தெய்வத்தை பற்றின விஷயமாக இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் சொன்னாலும் ஒன்றும் பெரிய தோஷம் இல்லை அது அங்கங்கே வரும்போது தெரியும் நமக்கு இதெல்லாம் முன்கூட்டியே அவர் சொல்லி வச்சுட்றார் ஆதிசங்கர் முன்னாலேயே இதெல்லாம் சொல்லி வச்சு விட்றார் முதல்ல அவர் எல்லாத்தையும் பார்த்து வச்சுருக்கணும் அப்படிலாம் வரப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு எப்படிலாம் முன்னாலேயே நான் ஏற்கனவே சொல்லினேன் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கலாமே அதுக்காக பண்ணி வச்சு அப்புறம் அடுத்தது அதாவது என்னெல்லாம் சஹசிரநாமத்துக்குள்ளே ஒருத்தனுக்கு சந்தேகம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கோ அந்த சந்தேகம் முதல்லே வராமல் பண்ணிவிடுறது ஆக அத்வை இது மூலமாக என்ன பண்ணுறதுன்னா அத்வைதத்தை சித்தாந்தம் பண்ணிகிட்டே வர்றது ஆரம்பத்திலே சொன்னேன்னு சொல்லிவிடலாமே முதலே சொல்லிவிட்டேனேப்பா அப்படின்னு அதை ஞாபகம் இல்லையா உனக்கு திரும்பினா ஞாபகப்படுத்தலையும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அத்வைதத்தை ஆரம்பத்துலேருந்தே பலப்படுத்தின்ண்டே வர்றார் அங்கேயே கிமைய இந்த தெய்வத்தம் தேவதானான் சூத்தானாம் யோகியாலே நம்ம பார்த்துட்டோம் எப்படி அத்வைத சித்தாந்தத்தை மூர்தன்யமாக ஸ்தாபனம் பண்ணுற மூர்தன்யம்னா என்ன ரொம்ப பலமாக ஸ்தாபனம் பண்ணுறார் எல்லைங்க விஷிஷா எபுசலிங்க தத்த பிரம்மேதி விசேஷத்தே ஏன்னா இந்த சப்தங்கள்லாம் அங்கே வந்து இந்த மாதிரி மா சிலதெல்லாம் மாறும் புல்லிங்க சப்தமாக இருந்தால் அந்த புல்லிங்க சப்தத்துக்கு நீ வந்து விசேஷமாக எடுத்துக்க வேண்டியது விஷ்ணு அப்படின்னு எடுத்துக்கணும் ஸ்திரீலிங்க சப்தம் வந்ததுன்னா தேவதான்னு எடுத்துக்கணும் விஷ்ணுர் தேவதா தேவதான்னு எடுத்துட்டு அப்படி போட்டுக்கோ எங்கே நபும்சலிங்க சப்தம் வர்றதோ அங்கே விஷ்ணுர் பிரம்ம அப்படி போட்டுக்கோ என்ன பிரம்ம சப்தம் நபும்சலிங்கம் விஷ்ணுர் பிரம்மா இல்லை பிரம்ம அப்படின்னு எடுத்துக்கோ ஆஹா தேவதா விஷ்ணு தேவதா பிரம்ம அப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்கிறார் ஆஹா மூணு சப்தமும் புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் நபுமுசுகலிங்கம் இது மூணு லிங்கம் எதை சேர்ந்ததுன்னா எல்லாம் ஒன்றுன்னு சொன்னதுக்கப்புறம் ஆக இந்த மாதிரி சப்தம் வந்து அப்ப அதில் விசேஷம் இதெல்லாம் விசேஷமாக எடுத்துண்டு அதை விசேஷியமாக எடுத்துக்கோ அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ஆக இது நவுன் அது அப்ஜெக்டிவ் எது நாமாக வருதோ அந்த நாமெல்லாம் அப்ஜெக்டிவாக எடுத்துண்டு இதெல்லாம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஆக மூணு த்ர லிங்கத் திரயமப்பி பிரம்மை பரம்பொருள் தான் ஆனால் சப்தத்தில் வந்து லிங்கபேதம் இருக்குது சம்ஸ்கிருத பாஷையில் சப்தத்தை சார்ந்து லிங்கங்கள் இருக்குது சொற்களை சார்ந்து பால் வேற்றுமை இருக்கிறது பொருளை சார்ந்து பால் வேற்றுமை அந்தந்த சப்தம் வந்து வேற வேறையாக புல்லிங்க சப்தமாக இருந்தால் விஷ்ணுவும் ஸ்ரீலிங்க சேத்துக்கோ இது நான் ப்ரன்ஷேத்துகோ அப்படி பண் புருஞ்சுகோங்கர் சேத்துக்கோ இல்ல புரிஞ்சுகோங்கர் அடுத்தது எதாணி பூத்தி இரதுபிஸிலயம் एक ஏகதா ஆதோ உபயவிதம் ப்ரம்ம விஷய पुनरेव युगक्षये, பவியதியுகாச்சா யுகக்யொல்லி இரம்ப एक ஜெதுப்திஸி லயக்காரணி எத்தீர் பூத்தி பத்தியாதி எளையும் யாதி புனராக யுகட்சோக்கியூபே விஷோர்னே ஷு பாபம் எல்லாம் பார்த்தம் அனல் இதை இதை பிடிச்சின் இருக்கார் அவர் ஒரே எந்த பகவான் எந்த பரம்பொருள்லிருந்து இந்த சிருஷ்டியானது தோன்றி இருந்து ஒடுங்குகிறதோ அதுதான் கிமேக்க ஏக்க கிமேக்கம் தெய்வத்தம் அதுக்கு அதுதான் பதில் எதிரி பூத்தானி பவந்தி ஆதி யுகாகமே எஸ்மிச்ச பிரளயம் யாந்தி யுக்சயே புனா ஏவ பிரளயம் யாந்தி தச லோக பிரதானஸ் அவர்தான் சாஸ்திரங்களில் விசேஷமாக சொல்லப்படுற தெய்வம் அப்படின்னு சொன்ன பிரம்மண ஏக தெய்வத்தபிஹிதாத் என்று உபதேசிக்கப்பட்டிருப்பதால் ஆதௌ ஆதௌனா முதல்ல உபயவிதம் பிரம்ம உபயவிதம் பிரம்ம நான் நிர்குணம் பிரம்ம சகுணம் பிரம்ம அ சச்சிதிரூபம் சச்சிதனந்த அ மாயாசிம மாயாரி மாயாரி அதுவெத்திர மாய்மிரப்பதின அதிஷல ைதிரபர்வகைப்பிரச்சிஸிக மாயசித்திரமயிரம் விதேன உச்சியத்தை விஷம்ங்கரப்போர்பௌரு அஹ விஷென உச்சியத்தே விஸ்வசப்தத்தினால் ரெண்டு பிரம்மனும் சொல்லப்படுறதுங்கிறார் அத்வைதம் பிரம்மை துவைத்த துவைத்த துவைத்த கர்த்தா துவைத்த கர்த்தா துவைத்த வியவகார ஸ்வைத்த வியவகார நிர்வாகக்கா துவைத பிரபஞ்ச காரணம் பிரம்ம மாயா சகிதம் பிரம்ம அவரும் இந்த விஸ்வசப்தத்தினால் குறிப்பிடப்படுகிறார் அதுக்கு அவர் அர்த்தம் சொல்கிற போது ம்னுஷட்விரூத்மாூ விம்ணுவார பவத் பிரபுகூத் பூத்தூத ஒம்பது நாமாக்கள் இருக்கு இதில் விஷம் விஷ்ணு வஷட் பூத்தபவத் பிரபு பூத்தகூத்தூத்தூத்த ஷருடே வியா் விஷ் விஷய காரணத்தின விஷயத்தை ப்ரம்ம ஆதூ விஷம் காரியம் காரியூத்த விரிஞ்சதீன விரிஞ்சதீனீ உபத்தி விஷோம் விஸ்வம் அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் விஸ்வசகாரணத்தேன விஸ்வம் இத்தியுச்சியத்தை பிரம்ம விஸ்வங்கிற சப்தம் நபுசலிங்கம் ஆஹா பிரம்மன்னு விட்டார் விஸ்வம் இது பிரம்ம உச்சியத்தை அப்படி புரிஞ்சுக்கணும் விஸ்வம் இது பிரம்ம உச்சியத்தை சொல்லப்படுகிறது ஜகத்த காரணத்தேன விஸ்வசிய ஜகத்த காரணத்தின விஸ்வசிய காரியசிய காரியசிய விஸ்வசிய ஜகதா காரணத்தின பிரம்ம உச்சியத்தே இப்படி புரிஞ்சுக்கணும் எடுத்த உடனே என்ன பண்ணுறார் காரியந்தான் கண்ணுக்கு தெரியுது விஸ்வந்தான் தெரியுது விஸ்வம்னா என்ன யூனிவர்ஸ் விஸ்வம்னா என்ன இந்த பூ பூகோளம் மாத்திரம் இல்லை நம்ம பார்க்குற சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து விஸ்வம் திஸ் யூனிவர்ஸ் இதுக்கு பேர் தான் விவிதம் ஸ்வயத்தே இத்தி விஸ்வம்னு சொல்லுவோம் பலவிதமாக பிரபஞ்சத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது அண்ட சராச்சரங்கள்லாம் சுழன்று கொண்டு இருக்கிறது மாத்தரி ஸ்வயத்தே இத்தி மாத்தரீஸ்வாம்பம் காற்றுக்கு மாத்தரின்னா ஆகாஷத்தில் சுழன்று கொண்டே இருக்கிறதுனால காற்றுக்கு மாத்தரீஸ்வான்னு ஒரு பேர் அது மாதிரி விவிதம் ஸ்வயத்தே அந்த ஸ்வயத்தை ஷகாரமாக அந்த ஸ்வான் எல்லாம் மாறுறது நான் படித்தது வரைக்கும் ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறேன் இப்போது நான் இன்னொருத்தரம் வெரிஃபை பண்ணுறேன் அது இன்னும் சிலது எல்லாமே எனக்கே வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது கடைசி வகுப்புல எல்லாம் பார்த்ததுல எல்லாம் ஆக விஸ்வங்கிர சப்தத்துக்கு அர்த்தம் என்னென்னா பிரம்ம ஜெகத்காரணம் பிரம்ம இப்போ விஸ்வ விஸ்வங்கிர சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பகவானுக்கு விஸ்வம்னு ஏன் பேருந்தான் விஸ்வம்னா இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கார் விஸ்வத்துக்கு காரணமாக இருக்கார் காரணம் காரியம் முழுக்க வியாபிச்சிருக்கு மிருத்கடவது எப்படி மண்ணு வந்து குடம் முழுக்க வியாபிச்சிருக்கோ குடத்துக்கு காரணமான மண் மண்ணு குடம் வியாபிச்சிருக்கோ அப்படி இந்த பிரம்மன் பிரப் விஸ்வம் முழுக்க வியாபிச்சிருக்கார் ஆகையினால இந்த விஸ்வம் பிரம்ம பிரம்மனை நீ அங்கெங்கேயும் போய் தேட வேண்டாம் வைகுண்டம் கைலாசத்தில் இல்லை நீ எதோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கியோ அதுதான் பிரம்மன் எக்ஸ்பீரியன்ஸரும் பிரம்மன் இப்படி ஆரம்பத்திலே வேதாந்தம் முடிஞ்சு போச்சு அனுபவிக்கிறவனும் பிரம்மன் அனுபவிக்கப்படுறதும் பிரம்மன் தான் அத்வைத்தந்தான் ைதாசம் அஹ விஷ் ஜகத்த காரணத்தின் விஷ்மித்து விஷ்மி காரிய காரணிரது காரிய காரியத்தினால் காரணம் கிரகிக்கப்படுறதுங்கிற இந்த ஜகத்தை ப்ரமன் காரண் காரிய விஷ்வங்கருது காரியம் காரியம் காரணிரோலணும் காரியம் விம் காரண அனன் தாரியம் விஷம் காரணமே காரை காரணம் பசியே பச்சாத் காரியம் விசையேத் காரணத்தம் தோ நஷேத் அவசிஷ்டம் பவேன் முனிஹி பிரம்மனை எங்கேயோ போய் பார்க்க முடியாது பார்த்துன்னு இருக்கிறதெல்லாம் பிரம்மந்தான் சர்வம் பிரம்மமயம் ஆஹத்வைத்தம் முழுவதும் அத்வைத்தந்தான் அத்வைதத்துக்கு கண்ணியமாக துவைத்தம் இல்ல நாமரூப கர்மபேதங்களெல்லாம் அத்வைதம் பிரம்மணா அத்வைதம் பிரம்மந்தான் எப்படி கயிறு பாம்பா தெரியறதோ அப்படி தோன்றுகிறது ஒரே சந்திரன்தான் கண்ணில் தோஷத்தினால ரெண்டாக தெரியறது இந்த மூணா தெரிகிறதுன்னா ஏகச் சந்திரகா த்விதீயவத்து இப்படிம்பார் ஆதிசங்கரர் கண்ணை திறந்துன்றிருக்கிற போதே அத்வைத தியானமெல்லாம் இல்லை இங்கே எல்லாம் நீ என்னெல்லாம் பண்ணுறையோ பசியன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கெச்சன் சொபன் சுசன் பிரலப்பன் பிசுஜன் கிருண்ணன் உண்மிஷன் நிமிஷன் அபி எல்லாம் இது ஒரே வஸ்துதான்ப்பா இத்தனையுமா இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் இல்லை இதுலேயும் இன்னும் நுணுக்கமெல்லாம் இருக்குது ஆஹா பிரம்மன் வந்து பரிணமிச்சுதா மண்ணு வந்து குடமாக பரிணமித்த மாதிரி பரிணமிச்சுதா மண்ணு குடனமாக பரிணமிச்சுதுங்கிற அது அதுலேயும் பரிணாமம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் வகுப்புகளில் அந்த கயிறு பாம்பு உதாரணம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உதாரணம் ஏன்னா இந்த மண்ணுக்கூட திருஷ்டாந்தம் விசிஷ்டாத்வைதிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் பிரம்மனுக்கு பரிணாமத்துவம் இருக்குது அப்படி இருந்தால் நம்ம கயிறு பாம்பு உதாரணம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் விவர்த்த காரணம் தான் இம்பார்ட்டன் அத்வைத சித்தாந்தத்தில் ஆனால் சாதாரணமாக இதை சொல்கிறது இல்லை நிறைய பேர் இது சரியாக சொல்கிறது இல்லை அதனால தான் நான் இதை கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுறேன் இங்கே ஆனால் இங்கே என்ன டாப்பிக்கில் இருக்குதுன்னா இங்கே விவரத்த காரணத்தை பற்றியெல்லாம் சொல்லலை விவரத்த காரணமாக பரிணாமி காரணமாக அதை பற்றியெல்லாம் இங்கே பேசலை ஆனால் பட் நம்ம புரிஞ்சுக்கணும் கடைசியில் அல்டிமேட் அதுக்கு தான் போவோம் அதுக்காக வேண்டி நான் சொல்லி வைக்கிறேன் இங்கே நம்ம சிம்பிளாக ஆரம்பிக்கிறோம் ஆஹா விஸ்வம்னாலே விஸ்வசேன்னு விட்டார் விஸ்வம் அப்படின்னா பிரம்மை விஸ்வம் பிரம்ம இந்த யூனி திஸ் யூனிவர்ஸ் இட்ஸ் God, அப்படின்னா எப்படி இருக்கும் வேர் is காடுன்னா Everything is இஸ் காட் அப்படின்னா எவரி திங் இஸ் ஈஸ்வர எவ்ரி திங் இஸ் காட் அப்படின்னு சொன்னால் ஹவு அப்படின்னா ஈஸ்வர காரியத்வாத் காரண காரண காரியோஹோ அனநியத்வாத் எப்படின்னா கட்டவத்து பட பட்டவத்து நூலு கன்னியமாக எங்கே படம் மண்ணு கன்னியமாக எங்கே குடம் இறைவனுக்கன்னியமாக பிரபஞ்சம் எங்கே அதுதான்ப்பா அப்படின்னு விட்டார் ஆதவு தூ ஆதவு தூனா இந்த ஃபஸ்ட்டில் விஸ்வமித்தி காரியசப்தேன காரணக்கிரகணம் ஆக விஸ்வங்கிறது காரியமாக எடுத்துக்கல காரியசப்தத்தின காரியசப்த காரணக்கிரகணம் ஏன்ன காரியபூத்தவிருச்சியு விஷ்ணோ இது தசயிக்கும் விஷ்ணுதான் சம்மசிவ்ஸரிசேந்திரசோக்ஷர்பரமஸ்வராட் ப்ரம விஷ்ணுஸ் இவமக் வாயுஸ்வம் சொல்கிறோமே அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் காரியூத்த விரிஞ்சியாதி விரிஞ்சியாதீனா பிரம்மதேவன் சதுர்முக பிரம்மா சரஸ்வதி பதி வாணிபதி அவர்தான் விரிஞ்சாதீனபிரபி விரிஞ்சாதீனி அபியுபன்னான்னு அபி உபபண்ணாவோடு சேர்த்துக்கணும் அப்பி விரிஞ்சித விரிஞ்சாதீனி அபியுபண்ணா நன்றாக பொருந்துகிறது ஸ்துதி விஷ்ணோ இப்போது பிரம்மாவையும் விஷ்ணுன்னு சொல்லலாம் வாணிபதியும் விஷ்ணுன்னு சொல்லலாம் விஷ்ணோஹோ இது தரிசித்தும் விஷ்ணுதான் பிரம்மதேவனாக இருக்கார் விஷ்ணுனா இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் சங்கச்சக்கர கதாதாரி இல்லை மாயாசகித பிரம்மந்தான் விஷ்ணுவாக இருக்கார் மாயாசகித பிரம்மன்தான் பிரம்மதேவனாக இருக்கார் மாயாசகித பிரம்மன்தான் ருத்ரனாக பரமேஸ்வரனாக இருக்கிறார் மாயாசகித பிரம்மன்தான் இந்திரனாக இருக்கார் மாயாசகித பிரம்மன் தான் அஷ்டதிக் பாலகர்களாக இருக்கிறார்கள் மாயாசகித பிரம்மன்தான் ரிஷிகளாக இருக்கிறார்கள் எல்லாம் சொல்லிக்கலாம் ஆஹா எல் சர்வம் பிரம்மமயம் அது ஆரம்பத்திலேயே சொல்கிறார் ஸ்துதி விஷ்ணோஹோ இ அவர்களையும் விஷ்ணோகோன்னு ஸ்தோத்திரம் பண்ணுறது பொருந்தும்னு அர்த்தம் அதெல்லாம் விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் சர்வ சர்வ சிவஸ்தானுஹு சிவஹா ஸ்தானுஹோ பொதுவாக ஸ்தானுகுன்னா அது சிவனை தான் குறிக்கும் ஏன்னு கேட்டால் சிவசாஸ்திரநாமத்தை ஆரம்பிக்கிறபோது சிவசாஸ்திரநாமம் மகாபாரதில் இருக்குது கிருஷ்ணர் உபமன்யுமுனிவர் கிருஷ்ணருக்கு சொன்னதாக இருக்குது அப்போ ஸ்திரா எனமஹா ஸ்தானவே எனம அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது இது சிவசாஸ்திரநா ஆஹ விஷ்ணோஹோ இத்தி தரிசயித்தும் இது ஒரு வியாக்கியானம் நன்னா புரிஞ்சுக்கணும் விஸ்வம் அப்படின்னா பிரம்ம என்ன பிரம்மை ஜகத்காரணம் பிரம்ம இதுதான் மீனிங் ஜகத்காரணம் பிரம்ம இப்போ விஸ்வங்கிறது வந்து சாதாரணமாக பிரபஞ்சத்தை குறிக்கும் அப்படின்னு கேட்டால் பிரபஞ்சம் யாருப்பா பிரம்ம காரியந்தானே அந்த பிரம்ம காரியம் பிரம்மனுக்கு அந்நியமாக எங்கே இருக்கும் ஆ இதனால் விஷ்வங்கிறது காரணபிரமணத்தான் குறிக்கிறது காரிய அனன் காரணம் ப்ரஹவ விஷ்வாரணம் மாயாசித்திரம விஷ விஷவ் வியப்பம் பதி தவக விஷம் சப்தா மாயா மாயாசகிதம் பிரம்மை இவ பவர்த்தி மாயாசகிதம் பிரம்மனுக்கு ஆதாரம் என்னது மாயா ரஹிதம் பிரம்மை மறந்துவிடக்கூடாது எப்படி அத்வைதத்தை எப்படி வச்சுன்ட்ருக்கார் பாருங்க ஏன்னா இதிலிருந்தே தெரியுறது அவர் ஆதிசங்கரர் தன்னுடைய குருவுக்கு விஷ்ணு சாஸ்திர வியாக்கியானத்தின் மூலமாகவே அத்வைதத்தை காமிக்க முடியுங்கிறத எவ்வளவு ஒரு பொறுப்பாகவும் அழகாகவும் எப்படி பண்ணுறாரு பாருங்க ஆரம்பத்துலேயே இப்படி இருக்குது அடுத்தது எத்வா பரஸ்மாத் புருஷாத் நிண்ணம் இது விஸ்வம் தேன விஸ்வமித்யபிதீயத்தே பிரம்மா वेदं पुरुषये वेदं விஷமிம் புருஷய வேதம் விஷ்வம் இப்பஞ்சி பரமா சதஸ்தீ இப்போ சொல்றது மாயாரித்திரம முதல்ல சொன்னது மாயா சகிதம் பிரம்ம விஸ்வம் இப்ப சொல்றது மாயா ரஹிதம் பிரம்ம சொல்றது புருஷாத்துனா இந்த இடத்துல மாயாரஹிதாத் பிரம்மணா மாயார பிரம்மணா இந்த இடத்துல புருஷ சப்தத்துக்கு அந்த அர்த்தம் தான் நிண்ணம் இது விஸ்வம் இது கயிறு பாம்பு உதாரணம் கயிறு பாம்பு உதாரணம் அது அப்படி தான் எடுத்துக்கணும் அவர் அது போடலை நம்ம புரிஞ்சுக்கணும் பின்னமிதம் விஸ்வம் ஆஹா நிர்குணப் பிரம்மனுக்கு அந்நியமாக சகுண பிரம்மன் இல்லை சகுண பிரம்மனுக்கு அந்நியமாக ஜெகத் இல்லை ஆகவே வாஸ்தவமாக யாருன்னா நிர்குணப் பிரம்மன் தான் இத்தனையுமா இருக்குது முதல்ல சொன்னது சகுண பிரம்மன் மாயா சகித பிரம்மன் இப்போ சொல்கிறது நிர்குண பிரம்மன் மாயாரகித பிரம்மன் எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் ஆஹா புருஷாத்து நின் ந பின்னமிதம் விஸ்வம் பரமார்த்ததாங்கிறார் அப்போ முதல்ல சொன்னது என்னது வியாபகாரிகா அப்படின்னு அர்த்தம் வியாபாரிக்கம் பிரம்ம பாரமார்த்திகம் பிரம்ம அங்கே வியாபகாரிக பிரம்மத்தில் ஜீவே ஜீவேஸ்வர பேதம் இருக்குது பாரமார்த்திகத்தில் ஜீவேஸ்வர பேதம் கிடையாது பரமார்த்ததா தேன விஸ்வமித்யபிதீயத்தே பிரம்ம ஆக விஸ்வங்கிற சப்தத்துக்கு இங்கேயும் பிரம்மன்னு தான் பேர் அபிதீயத்தேன்னா என்று பெயர் பெயரிட்டு கூறப்படுகிறது அபிதானம்னாலே நேம் நாமன்னு அர்த்தம் அபிதீயத்தேன்னா என்று உச் சொல்லப்படுகிறது உச்சரிக்கப்படுகிறது பிரம்மை அதுக்கு பிரமாணம் என்ன ஏற்கனவே சொன்னதுதான் பிரம்மை வேதம் இப்போ தான் பார்த்தோம் பிரம்மவே வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் முண்டகோபனிஷத் அதையே கோட் பண்ணுறார் புருஷ ஏவேதம் விஸ்வம் எவ்வளவோ இருக்குது மந்திரங்கள்லாம் புருஷ ஏவேதகம் சர்வம் எல்லாம் நிறைய இருக்குது இத்தியாதி ஷ்ருபியா இத்தியாதி ஸ்ருதிப்பியாகிட்டார் இது முதலான ஸ்ருதிகள் ஸ்ருதிகளால் தத் பின்னம் ந கிஞ்சித்து பரமார்த்தத்தை சத் அஸ்தி அது கன்னியமாக ஒரு சத்வஸ்து கிடையாது இருப்பு கிடையாதுன்னு அர்த்தம் கிச்சித்து பரமார்த்ததாக சத்து நாஸ்தி சத்துன்னு சொன்னால் இருப்புடைய பொருள் இருப்பது ஒன்றுமில்லை அந்த பரம்பொருளுக்கு அந்நியமாக ஒன்றும் கிடையாது இது ரெண்டாவது மீனிங் இப்போ முதல் மீனிங் நிர சகுணம் பிரம்மை ரெண்டாவது மீனிங் நிர்குணம் பிரம்மை விஸ்வம்னா என்னென்னா சகுண பிரம்மை அதை உபாசனை பண்ணு அப்புறம் என்னென்னா நிர்குணம் பிரம்ம புரியும் विश्वं அசத்தி விஷ் திரு தனுவிஷத் இது விசந்தி சர்வா அ विश्वं इति कार्यभूतं விஷ்மையு தகலம் ஜகத் காரியம் எஷா விசத்தம் விசீத்து உபயா விஸ்வம் பிரம்ம இரண்டு சொல்கிறாரு இங்கே விஸ்வம் பிரம்மா விஸ்வம்னா என்ன அதாவது தத் சருஷ்டுவா ததேவ அனுப்ராவிஷத்துன்னு வேதத்தில் சொல்லியிருக்கு விசதி இது விஸ்வம் பிரம்மா ஆஹா விஸ்வசைய விஸ்வசிய கர்த்தா புவனஸ்ய கோப்தா அதெல்லாம் சொல்லலை நம்ம கூட இது பண்ணிக்கலாம் பிரம்மா தேவானாம் பிரதம சம்பூவ விஸ்வசிய கர்த்தா புவனஸ்ய கோப்தா அப்படி சொல்லி முண்டகோபு நிஷத்தில் முதல் மந்திரம் இங்கே விஸ்வசிய கர்த்தான்னு அதெல்லாம் கோட் பண்ணிக்கலாம் அவர் சொல்கிறார் இத்தியாதி ஸ்ருதிப்பியாக நான் எல்லாத்தையும் அவர் ஆ விஷதி அத்தவானா இது மூணாவது விகல்பம் ரெண்டு விகல்பம் முடிஞ்சு போச்சு அதுதான் மெயின் ஆஹ் முதல்ல துவைத்த திருஷ்டியாக பிரம்ம அப்புறம் அத்வைத்த திருஷ்டியாக பிரம்ம சொல்லப்போனால் துவைத்த திருஷ்டின்னு கூட சொல்லக்கூடாது விசிஷ்டாத்வைத திருஷ்டியாக பிரம்ம உக்தம் முதல்ல ரெண்டாவது வந்து அத்வைத திருஷ்டியாக பிரம்ம உக்தம் அப்படி கூட சொல்ல முதல்ல சொன்ன மீனிங் வந்து விசிஷ்டாத்வைத சித்தாந்த திருஷ்டியா அப்படி அதை நம்ம ஒத்துக்கிறோம் ஆனால் அங்கே என்னென்னா பேதம் இருக்குது ஜீவேஸ்வர பேதம் இருக்குங்கிறாங்க அவங்க அது அப்படி சொல்கிறது இல்லைங்க ஜீவனும் பிரம்மந்தான் ஜீவன்லையும் வந்து அங்கே ஜீவனும் சத்தியம் முதல்ல சொன்ன விஸ்வத்தில் விஸ்வம் பாரமார்த்திக சத்தியம்னு எடுத்துக்கிறாங்க அவங்க அது வியா எது நமக்கு வியாபகாரிக்குமோ அது அவர்களுக்கு பாரமார்த்திகம் அப்படிலாம் சொல்கிறதுக்கு அது இடம் கொடுக்கும் கண்டிப்பாக இப்போ மூணாவது அர்த்தம் என்னன்னா விஷதீதி விஸ்வம் பிரம்ம பிரம்மந்தான் நுழைஞ்சது இல்லை முதல்ல சொன்னது விஸ்வங்கிறது ஜெகத்துன்னு எடுத்துனு விட்டார் இப்போ ரெண்டாவது ரெண்டாவதுலேயும் வந்து ஜகத்துக்கு அதிஷ்டானந்தான் எடுத்துட்டார் பாரமார்த்திக அதிஷ்டானம் வியாபாரிக அதிஷ்டானம்னு ரெண்டாக பிரிக்கணும் அதிஷ்டானம் அதனால சொல்கிறேன் தமிழில் சொல்கிறோமே அதாவது இப்போ இந்த கயிறு பாம்பு உதாரணத்துலேயே பிரம்மன் பிரம்மன் அதிஷ்டானம் கயிறு ஆதாரம் பாம்பு அத்தியஸ்தம் புரியதாக பாருங்கள் ஜகத் ஜெகம் இதில் இது எனும் சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது மிக விது கயிறாம் எனும் விசேஷந்தான் மறைந்து போகும் அப்படின்னு கைவல் என்னவனியத்தில் பாட்டு இருக்கு இது திருஷ்டாந்தத்துக்காக சொன்னேன் கயிறு பாம்பு உதாரணம் வேறு விஷயம் அந்த திருஷ்டாந்தத்தை கொஞ்சம் இது பண்ணணும் ரொம்ப கவனித்தோம் ஆனால் நம்ம ப புரியத்துக்காக சொல்கிறோம் இந்த இடத்துல பிரம்மந்தான் சத்து அதில் கயிறுங்கிறது ஒரு நாமரூபம் ஞாபகம் வச்சுங்க கயிறுங்கிறது குழப்பில் நினைக்கிறேன் கயிறுங்கிறது நாமரூபம் நம்ம நம்ம சத்தை கவனிக்க மாட்டோம் கயிறு தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் கயிறு இல்லாட்டாலும் சத்து இருக்கும் அந்த அதில் தான் நம்ம பாம்பை பார்க்குறோம் அப்போ பிரம்மன் அதிஷ்டானம் அதில் இப்போ நம்ம அப்படி தான் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு மனுஷன் இருக்கான்னா அவனும் பிரம்மன் தான் ஆனால் ஹியூமன் அவனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பிராமணகாங்கிறது அத்தியாசம் முஸ்லீம்ங்கிறது அத்தியாசம் ஹிந்துங்கிறது அத்தியாசம் அத்தியாசம் அத்தியாசத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ண தெரியணும் அந்த அத்தியாசத்துக்குள்ள தர்மம் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் இதில் தான் எல்லோரும் இவ்வளோ டீப்பாக இருந்தால் யாரும் இப்போ யோசிப்பான் பண்ண மாட்டான் விட்டுருவான் உபநது தோ காமய பகும் பிரஜாதி சதபோ தப்ப சதப்தும் எதங்க திருஷ்வா தேவனுவிஷத்து அங்க அனுப்பங்கிறதுக்கு அர்த்தம் என்ன விய அனுப்பே பிரிய வினம் இருக்கு அனுப்பவே நி அவலபிளி புகுந்திருக்குன்னா நிஜமாகவே புகுந்துருக்கு இல்லை அதில் விளங்கிறது அப்படின்னு அர்த்தம் எல்லாவற்றிலும் எஸ் செய்வ ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசத்தே அதுதான் அணுப்பிரவேசா அணுப்பிரவேச இவ அனுப்பிரவேசா வஸ்துத அனுப்பிரவேசாக கிடையாது நிஜமாக எங்கே நுழையிறது அத்வைதத்தில் ரெண்டு ஏற்பட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று நுழையிறதுங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது ஆஹ இ ஸ்ருதேகே ஆகவே விசதி இத்தி விஸ்வம் பிரம்மைங்கிறார் எல்லாவற்றுக்குள்ள அவன் வியாபிச்சிருக்காங்கிற அர்த்தத்தில் எல்லாம் ஒரே அர்த்தந்தான் கோணத்தை அழகாக பிரிக்கிறார் உள்ளுக்குள்ளேயே ஒழக்குக்குள்ளே கிழக்கு மேக்குன்னா அது மாதிரி இருக்கிறத இத்தினுட்டு ஒழக்கு அதுக்குள்ளே இது கிழக்கு இது மேய்க்கு வடக்கு தெக்குன்னா அது வழக்கமாக சொல்கிற வழக்கம் இருக்கிற ஒரே சப்தந்தான் ஒரே அர்த்தந்தான் சொல்கிற மெத்தட் ப்ரெசன்டேஷன் மாறுறது முதல்ல மிருத்கட திருஷ்டாந்தம் பார்த்தோம் ரெண்டாவது சர்ப்ப இது ரஜு சர்ப்பம் பார்த்தோம் இப்போ மூணாவது என்ன பார்க்குறோம்னா வியாபகத்துவத்தை பார்க்குறோம் வியாபகத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோம் வியாபகத்துவம் ஸ்பூர்த்தி சத்ஸ்பூர்த்தி சத்தாஸ்பூர்த்தி அதை வச்சுன்னு புரிஞ்சுக்கிறோம் எல்லாத்துலேயும் இருக்கிற இஸ்னஸ் அந்த இஸ்னஸ் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் Pure existence, name form allah, impure existence. That impure, impure, impure vartaghi sholh rai. Ahaha, shuddha sattha. That's how it is. Kincha, this is how it is. Kincha samgurthav, vishanti sarvani bhūtani asminniti vishvam brahmha. Modal shunna denna, illa attukuli nođanjārnu sholhi irukki, vishati, vishati, விஷத்தி அதனால் வைஷ்யனுக்கு அதுதான் பேர் விஷத்தின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா மக்களுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறானாம் உள்ள கொண்டு வந்து நுழைக்கிறானா அதனால தான் விஷத்தி இத்தி வைஷ்ய க்ஷதாத்து திராயத்தே இஷத்திரியாக அதுக்கெலாம் ஒரு அர்த்தம் இருக்குது அதெலாம் செகண்ட் அர்த்தம் இங்கே என்னென்னா எல்லாம் உள்ளே போகிறதுன்னு சம்ஹார காலத்தில் இது நாலாவது மீனிங் கிஞ்ச இங்கே அதுவா போடலை கிஞ்ச சம்ஹிருத்தௌ சர்வாணி பூத்தானி அஸ்மின்னு விசந்தி இது விஸ்வம் பிரம்மை அதாவது பிரளய காலத்தில் எல்லாம் இதுக்குள்ளே போய் சேர்றது எத் பிரயந்தியபிசம் விசந்தி விசந்திங்கிறதுக்கு நுழையிறதுன்னு ஒரு அர்த்தம் எதுக்குள்ளே நுழையிறதுன்னா முதல்ல என்னென்னா பிரம்மன் பிரபஞ்சத்துக்குள்ளே நுழைஞ்சார்னா இப்போ கடைசி மீனிங் என்னென்னா பிரபஞ்சமெல்லாம் பிரம்மத்துக்குள்ளே நுழையிறதுன்னா மண்ணு குடத்துக்குள்ளே நுழைஞ்சிதுங்கிறதுக்கும் குடம் மண்ணுக்குள்ள நுழைஞ்சதுன்னா என்ன எப்படி இருக்கும் அலை கடலுக்குள் நுழைந்தது அலைக்குள் தண்ணீர் புகுந்ததுனா எப்படி இருக்கும் அலைக்குள் தண்ணீர் புகுந்தது அலை தண்ணீருக்குள் புகுந்தது அப்படின்னா என்னென்னா தலைக்குள் என்னவோ புகுந்து விட்டது அப்படி தான் ஆ எத்யன் அபிவிசந்தி அதனால அப்படியே அதே தி ஆகிநல்ல சகலம் ஜகத் காரியூத்தமஸத்து காரியம் எஷ விஷதிஷ விசதி அகிளம் விசதி ஏஷா விஷத்தின அனர்த்தம் என்னது அந்த மந்திரத்தில் சோகாமயத்தா பகுசாம் பிரஜா ஜெய ஜெய்தி சஹா அகாமயதான்னு இருக்கு சா அகாமயத்தா அந்த இடத்துல சஹா புருஷஹான்னு போட்டுக்கணும் ஏன்னா புள்ளிங்க வந்துடுச்சு தத்து தத்து அகாமயத்தா வரலை தத் சிருஷ்டுவா ததேவ அணுப் பிசத் அங்கே வந்து முதல்ல எடுத்துக்கணும் அதாவது என்ன சொல்கிறது தகாராந்த புல்லிங்க தச்சப்தா அப்படின்னு ஒன்றே தத்துன்னு ஆரம்பிக்கிறோம் சஹா தௌத்தே தம் தௌத்தான் தேன தபியாம் தை அப்படி தானே சொல்கிறோம் ஆஹா அந்த சஹாங்கிறது அங்கே இருக்குது அதை வச்சுருந்து ஏஷஹான்னார் ஏஷா விசத்தின்னா அர்த்தம் இவன் நுழைகிறான் அப்புறம் அகிலஞ்ச விஷதி எல்லாம் இவனிடத்தில் நுழைகின்றன இத்தி உபயதாபி ரெண்டு கோணத்திலையும் விஸ்வம் பிரம்ம இத்தி அப்படியும் விஸ்வம் பிரம்மன்னு எடுத்துக்கலாம் அப்போ என்ன அர்த்தம் விஸ்வன்ன மாயா சகிதம் பிரம்ம விஸ்வம்னா நிர்குணம் பிரம்ம மாயாரகிதம் பிரம்ம அப்புறம் என்னது பிரம்மன்னா என்னென்ன எல்லாவற்றிலும் நுழைவதால் பிரம்மம் எல்லாம் இவற்றில் நுழைவதால் பிரம்மம் ஆகையினால் என்னென்ன காரியபூத்தம் ஏ விசதி அகிலஞ்ச விசதி உபயதாபி எப்படி பார்த்தாலும் விஷ்வம் இந்த விஸ்வம் ஆகினால விஸ்வஸ்ம நம விஸ்வஸ் நம அதுக்கு கொட்டேஷன்லாம் கொடுக்குறார் பாருங்க எப்படி போயிண்டே இருக்குது பாருங்கள் இத்திஸ் ஸ்மிருச்ச விஷ்வப் ஓங்காரா அபிதீயத்தை विश्वमिति पेज इत्यादि रहितेन வாச்சவகையோ அத்தியபேதா விஷ்வீக ஓங்காரிம்ரிஸ்நாதிக்கம் தசயிம் விஷேன இத்தியதி வச்சன வைஷ்ணவலக்ஷண பிரக்காரிசாதிரித்த விஷ்ணோ ஸ்துதிநமஸ்காராதிக்கத்தியம்மிதி அதில் இன்னும் நிறைய போயிடுது அதுக்குள்ள நிறைய டாப்பிக்ல போய்டுறார் அதுக்குள்ளே வேறு இன் இன்டெர்னல் டாபிக்ஸ் அடுத்த நியமாளி வந்து அறுபத்தி அஞ்சாவது பக்கத்தில் தான் வரப்போகிறது தத் கிம் இத்தியாங் ஆகாங்கஷாயாம் ஆக விஷ் விஷ்ணு ஆக இங்கே பாருங்கள் இத்தீ பிரனோத்தராபியம் எத் பிரம்ம உப்தம் த த விஸ்வசப்தேன உச்சத்தை இது வியாக்கியம் ஆஹா விஸ்வசப்தத்துக்கு அவ்வளோ வியாக்கியானம் இப்போ நம்ம ஒன்று பார்த்துட்டு வருவோம் இப்போ இதெல்லாம் டாபிக் ஆரம்பிச்சுருக்கார் கொண்டு போகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பார்ப்போம் மந்திரத்தை படிப்போம் இதெல்லாம் கொட்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய உதாகரணமோ உதாகரணம் இதில் தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இவ்வளவையும் வச்சுண்டு உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சுருக்கிறவர் ஆக மூவிங் லைப்ரரி இதெல்லாம் வந்து எழுதணும்னா அவர் காலத்தை இப்போ வச்சு இத்தனை லைப் லைப்ரரியை வச்சு ஒரு புஸ்தகத்தை பரட்டி பார்க்குறதுக்கு டைங்க் கிடைக்க மாட்டேங்குது டைங்க் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு அதுக்கு டைங் கொடுக்குறதில்ல உட்காந்து நம்ம ஹெல்த்து ஃபிட்டாக இருக்கணும் ஒரு புத்தகத்தை எடுத்து பார்க்கணும் பிரித்து பார்க்கணும் அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும்னா இங்கே இருக்கிற இருக்கிற புக்கு லைப்ரரியில் போய் நம்ம வாங்கி வச்ச புக்கை எடுத்து நம்மளால் பிரித்து பார்த்து படிக்கிறதுக்கு அவகாசம் போடலை ஆரோக்கியம் வேண்டியிருக்கு நிறைய விஷயங்கள் வேண்டியிருக்கு ஆனால் அவர் எப்படி எழுதியிருப்பார் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம் முப்பத்தி வயசுக்குள்ள ஆ அவர் எழுதியிருக்கிற கமெண்ட்ரி எல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு விடாம முன்னூற்றி மணி நேரம் ஆகுது பிரஸ்தான திரயத்துக்கு மாத்திரம் இந்த மாதிரி சுங்கேரி ஜகத்குரு நூற்றி இருபத்தோரு தடவை படித்து முடிச்சுட்டாரோம் இப்போ சொன்னார் பிரஸ்தான திரயத்தை நூற்றி பாராயணம் பண்ணிவிட்டேன் ஏன்னா தினம் படித்தானும் ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்கார் காலிட்டியில் சங்கர சன்னிதியிலே உட்காந்துட்டு தினம் ஆறு மணி நேரம் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறார் சந்தோஷம் பண்ணி முடிச்சுவிட்டேன் அப்படிங்கிறார் ஆறு மணி நேரம் அவர் இந்த தடவை சிஷ இந்த சிஷ்யசாமியும் பண்ணணும் ஆசை அவருக்கு பாவம் முடியல நானும் பார்த்துன்னு இருக்கேன் அவகாசம் கிடைக்க மாட்டேங்குது வந்திருக்கார் அவர் எல்லோரும் இது பண்ணுறா நீ அவர் கொஞ்ச நாள் கழித்து தான் பண்ண முடியும் மகாத்மா அந் தர்மா அந்மா வேத யத் பதமா மனந்தி தப்பம்சி சர்வீச்சீத்தோமச்சியீ தே பதம் சங்கிரேணீத்தேரம் ஏதேவரம் பரம் ஏதத் தேவாட்சரம் ஜாத்வா யோ எதிச்சதி தி காட்டகே இப்போ விஸ்வசப்தத்துக்கு ஓங்காரான்னு அர்த்தம் சொல்ல போகிறார் ஓங்காராங்கிற அர்த்தத்தை சொல்கிறத்துக்கு நிறைய கோட் பண்ணுறார் ஆகினால் ஓங்காரஹா ஏவ பிரம்ம இத்தியர்த்தா அப்படின்னு அடுத்த பேஜில் முடிக்கிறார் ஆகவே ஓங்காரஹான்னு பிரம்மசப இது விஸ்வசப்தத்துக்கு ஓங்காரஹான்னு ஒரு அர்த்தம் சொல்கிறார் அது அடுத்த வகுப்பில் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் நமோ அஸ்துவந்தாயசிரமூர்த்தையே சகசிரிசிபாஹ்நே புருஷா ஷாஸ்வோட்டியுரி நமவிந்தீர்த்தம் சத்நராஜ